வெளிச்சம்மும் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு முதல் கொண்டு முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் பண்டிகை ஏழு கூடார பண்டிகை பாகம் மூன்று இன்று காலை டைசி பண்டிகையின் ஆவிக்குரிய அர்த்தத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம் இது கூடார பண்டிகை அல்லது கூடாரங்களின் பண்டிகை பகுதி மட்டுமே அடுத்த சில நாட்களில் புதிய சிருஷ்டிக்கும் அனைத்து மனித இந்த பண்டிகை என்ன சொல்கிறது என்பதை மெதுவாக விவரிப்போம் இன்று நாம் ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கிறோம் ஏழு நாட்களுக்கு கூடாரங்களில் ஒரு தற்காலிக வாழ்க்கை அதைத் தொடர்ந்து எட்டாவது நாளில் ஒரு இறுதி ஆழமான இளைப்பாறுதல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் கொண்டு நாற்பத்தி மூன்றாம் வசனங்கள் இஸ்ரேலர் தங்கள் உறுதியான வீடுகளை விட்டுவிட்டு ஏழு நாட்கள் கிளைகளால் செய்யப்பட்ட சிறிய குடிசைகளில் வசிக்கும்படி யாவே கட்டளையிட்டார் ங்கள் எமையானவைற்று வீசக்கூடிய கல்வீடுகளை போல பலமானவை அல்ல குடும்பங்கள் தங்கள் கூரைகளிலும் வெளிகளிலும் தேவாலயத்திற்கு அருகிலும் கூட இவற்றை கட்டுவார்கள் பிள்ளைகள் நாங்கள் ஏன் இந்த சிறிய குடிசைகளில் தங்குகிறோம் என்று கேட்பார்கள் பெற்றோர்கள் தேவன் நம் பிதாக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல அவர்கள் வசித்தார்கள் என்று பதிலளிப்பார்கள் நான் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினேன் என்பதை சந்ததியார் அறியும்படிக்கு இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்க்கை நிலையானது மற்றும் நிரந்தரமானது அல்ல என்பதற்கு இது ஒரு வாரக்கால கால நினைவூட்டலாக இருந்தது அவர்கள் தேவனின் பராமரிப்பில் உள்ள யாத்ரீக்கர்களாக இருந்தார்கள் அந்த கூடார வாழ்க்கையின் ஏழு நாட்களுக்கு பிறகு தேவன் மிகவும் விசேஷமான ஒன்றை சேர்த்தார் அடுத்த நாளில் எட்டாவது நாளில் அவர் ஒரு சபை கூடுதலையும் மற்றும் விசேஷித்த ஆராதனை கூட்டத்தையும் கட்டளையிட்டார் இந்த நாள் அதாவது எட்டாவது நாள் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் கூடாரங்களில் உட்கார வேண்டும் என்ற கட்டளை அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் யாவேவுக்கு முன்பாக கூடி வரவும் சாதாரண வேலை எதுவும் செய்யாமல் இருக்கவும் அவருடைய பிரசனத்தில் முழு பண்டிகையையும் நிறைவு செய்யவும் அழைக்கப்பட்டார்கள் ஆகவே நியாயப்பிரமாணம் ஒரு மாதிரியை காட்டுகிறது ஏழு நாட்கள் எளிமையான தற்காலிக கூடாரங்களில் வாசம் பின்னர் எட்டாவது நாள் பண்டிகையோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு தனித்துவமான முடிவின் இழைப்பாறுதலாகவும் நிற்கிறது முதலில் ஒரு வார கூடார்க்கை பின்னர் தேவனுக்கு முன்பாக கூடி வரும் ஒரு விசேஷத்த இழைப்பாறுதலின் நாள் புதிய ஏற்பாடு இந்த கூடார மொழியை எடுத்து நம் சொந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறது பவுல் நமது தற்போதைய சரீரத்தை பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று அழைக்கிறார் மேலும் இந்த கூடாரம் அழிக்கப்படும் பொழுது கைவேளையினால் செய்யப்படாததும் நித்தியமானதுமாகிய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று கூறுகிறார் ஆப்ரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அந்நராகவும் பிரதேசிகளாகவும் கூடாரங்களில் குடியிருந்தார்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் எபிரேயர் நூலில் ஆசாரியர் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிறோம் என்று சேர்க்கிறார் ஆகவே வேதம் மிகவும் தெளிவாக இருக்கிறது மாம்சத்தில் இருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை ஒரு கூடாரத்தில் குடியிருப்பதை போன்றது கடந்து போகும் உலகில் இது ஒரு தற்காலிக அடைக்கலம் நமது உண்மையான வீடு இன்னும் எதிர்காலத்திலே உள்ளது நாம் இன்னும் விரிவாக பார்த்தால் கூடாரங்களின் ஏழு நாட்கள் என்பது மனித குடும்பத்தின் முழு ஏழாயிரம் ஆண்டு வரலாற்றின் ஒரு சித்திரமாக பார்க்கப்படலாம் பேதுரு நமக்கு நினைப்பூட்டுகிறார் கர்த்தருக்கு ஒரு நாள் வருஷம் போலவும் ஒரு நாள் போலவும் இருக்கிறது சுபாவம் என்றும் கூடாரத்தின் கீழ் வாழ்ந்து வருகிறது கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்யும் ஆயிரம் வருட ராஜ்யம் கூட இந்த காலத்தின் பெரிய வாரத்திற்கு உரியதே அது கூடாரத்தில் தங்கும் ஏழாவது நாளை போன்றது பாவமும் அமைப்பின் ஒரு பகுதியாகவே அது இருக்கிறது அந்த ஏழாவது நாளின் முடிவில் வேதம் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகிறது ஆயிரம் வருஷங்களுக்கும் மற்றும் இறுதி சோதனைக்கும் பிறகு கடைசி சத்துரு அழிக்கப்பட்டு பழைய வானமும் பூமியும் ஒழிந்து போன பிறகு உண்மையான எட்டாவது நாள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓரில் தோன்றுவதை நாம் இறுதியாக காண்கிறோம் யோவான் எழுதுகிறார் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் யோவானாகிய நான் புதிய எரிசிலேய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் சிங்காசனத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுவார் என்று அறிவிக்கிறது இதோ உண்மையான ஷிமினி அசரட் கடைசி மகா சபை கூடுதல் இனி எரிசிலைமில் உள்ள இஸ்ரேல் மட்டுமல்ல தேவனுடைய பிரசனத்தில் மீட்கப்பட்ட மனித குலம் கூடுகிறது அந்த உலகில் கூடார பண்டிகை நிறைவேறுகிறது தற்காலிக கூடாரங்கள் போய்விட்டன இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முன்னினவைகள் ஒழிந்து போயின தேவனுடைய பிள்ளைகள் எந்த வாராந்திர ஓய்வு விட பெரிய வருடாந்திர பண்டிகையையும் விட ஆழமான ஒரு இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது கூடார பண்டிகையின் எட்டாவது நாள் எப்படி வேலைகள் நிறுத்தப்பட்டு மக்கள் யாவைக்கு முன்பாக அமைதலான இருக்க ஒரு விசேஷித்த சபை கூடுதலாக இருந்ததோ அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டில் தேவனுடைய ஊழியர்கள் அவர் முகத்தை கண்டு அவரை சேவித்து அங்கே ராக்காலமிராது கர்த்தராகிய தேவனே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்ற முடிவில்லாத நாளில் அவர்களுடனே கூட ஆளுகை செய்வதை காட்டுகிறது இந்த மாதிரி தெளிவாக இருக்கிறது பாவம் மற்றும்ணத்தின் கீழ் கூடாரங்களில் வாழும் நீண்ட நாட்கள் தாமே நம் வாசஸ்தலமாக இருக்கும் நித்திய இலைப்பாறுதலின் எட்டாவது நாள் இது நம்முடைய தற்போதைய நிலையை புரிந்து உதவுகிறது இஸ்ரோலேயர் தங்கள் பிள்ளைகளிடம் வனாந்திரத்தில் எங்கள் பிதாக்கள் இப்படி வாழ்ந்ததால் நாங்கள் இந்த இருக்கிறோம் என்று சொன்னது போல நாமும் இப்பொழுது நம் பிள்ளைகளிடம் சொல்கிறோம் நம் தகப்பனாகிய ஆதாமின் கீழ்படியாமை மற்றும் பாவத்தின் காரணமாக நாம் வீழ்ச்சி அடைந்த மாம்ச சுவபாவம் என்னும் ஒரு தற்காலிக குடிசையில் வாழ்கிறோம் நமது தற்போதைய சரீரம் நமது இறுதி வீடு அல்ல நமது தற்போதைய உலகம் நமது இறுதி தேசமல்ல அஸ்தி பாரங்களுடைய நகரத்திற்காக காத்திருக்கும் நாம் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதை கூடார பண்டிகை மென்மையாக நினைப்பூட்டுகிறது திரைச்சீலைகள் சுவர்கள் மற்றும் சரீரங்கள் அனைத்தும் ஒரு நாள் மடித்து வைக்கப்படும்ம நாக இருக்கும்படி கட்டளையிடுகிறார் இருபத்தி மூன்று நாற்பதில் இஸ்ரேலர் நல்ல விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்ச மரங்களின் குருத்துகளையும் தழைத்த விருச்சங்களின் கிளைகளையும் ஆற்றோரங்களின் அலறி செடிகளையும் மகிழ்ச்சியும் உயரமான நேரான தண்டுக்களையும் விரிந்த இலைகளையும் கொண்ட பேரிச்சம் மர கிளைகள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பேசியது நீனிலிருந்து வெட்டப்பட்ட அலறி பறண்ட நிலத்திலும் தேவனிடமிருந்து நீரோடைகள் உண்டு என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டியது எனவே ஏழு நாட்கள் அவர்கள் எளிமையான குடிசைகளில் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கைகள் பச்சை கிளைகளாலும் அவர்கள் வாய்கள் பாடல்களாலும் நிறைந்திருந்தது இதுவும் முழு ஏழாயிரம் ஆண்டு வரலாற்றின் ஒரு சித்திரம் புதிய சிருஷ்டி உட்பட மனித நீண்ட காலமாக இந்த கூடாரத்தில் தவிக்கிறது ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் கூட சாத்தான் காலம் விடுவிக்கப்படும் பொழுது ஒரு இறுதி கடுமையான சோதனை இருப்பதை வேதம் காட்டுகிறது எனவே ஒரு வகையில் சிருஷ்டியின் தவிப்பு ஏழாயிரம் ஆண்டுகளின் முழு வாரத்திலும் நீடிக்கிறது ஆயினும் அந்த தவிப்பின் நடுவே தேவன் தம் மக்களுக்கு மகிழ்ச்சி அடைய காரணங்களை கொடுத்தார் மரத்தை எடுத்து அதை ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையின் அழகான காட்சியாக மாற்றுகிறது நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள செழித்திருப்பார்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் ஒரு பனை நிமிர்ந்து நிற்கிறது அது கடுமையான வறண்ட இடங்களிலும் பசுமையாக இருக்கிறது மற்ற மரங்கள் ஓய்ந்த பிறகும் அது நீண்ட காலம் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது அதே போல் சோதனைகளில் யாவேயை தொடர்ந்து நம்புகிற எவரும் கடினமான சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து கனி கொடுக்கிற எவரும் பாலைவனத்தில் உள்ள பனையை போன்றவர்கள் தேவனுக்கு முன்பாக நாம் பேரிச்சம் கிளைகளை ஏந்தி கொண்டிருப்பதாக கற்பனை செய்யும் பொழுது பிதாவே எங்களை இந்த மரத்தை போல மாற்றும் நிமிர்ந்த உறுதியான கனி தரும் கடினமான நாட்களிலும் மகிழ்ச்சியாயிருக்கிறவர்களாக மாற்றும் என்று நம் கைகளால் ஏறக்குறைய ஜபிக்கிறோம் இப்பொழுதும் கூட மாம்சம் மற்றும் பலவீனம் என்னும் இந்த கூடாரங்களில் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே துதியை உயர்த்தும்படி அழைக்கப்படுகிறோம் நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு வந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடையவும் ஒருபோதும் இடிக்கப்படாத நகரத்தையும் வீட்டையும் எதிர்நோக்கவும் ஒரு பேரிச்சங்கிளையை ஏந்துவது போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போதைக்கு மனித இன்னும் அந்த ஏழு நாட்களுக்குள் இருக்கிறது இன்னும் கூடாரங்களில் இன்னும் கிளைகளை சுமந்து கொண்டு இன்னும் நம்பிக்கையில் பாடிக்கொண்டிருக்கிறது தேவன் மட்டுமே இருக்கும் போதும் மட்டுமே அந்த வாசஸ்தலம் முழுமையாக தோன்றுகிறது இந்த கடைசி பண்டிகையில் மறைந்திருக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தின் ஆரம்பம் மட்டுமே இது அடுத்த காலை வெளிச்சத்தில் கர்த்தர் அனுமதித்தால் இந்த பண்டிகையின் வெளிப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்வோம் ஏடாரங்களில் உள்ள இந்த வாழ்க்கை தற்காலிகமானது என்பதற்காகவும் நீர் எங்களுக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தை பற்றி பரதேசிகளாக வாழவும் நீர்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடைய நகரத்தை தேடவும் எங்களுக்கு உதவுங்கள் எங்களை பேரிச்ச மரங்களைப் போல மாற்றும் எங்கள் பயணத்தின் பாலைவன இடங்களிலும் நிமிர்ந்த கனி நிறைந்த மற்றும் மகிழ்ச்சியுள்ளவர்களாக மாற்றுங்கள் நீர் எங்களுடன் என்றென்றும் வாசம் பண்ணும் மற்றும் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கும் அந்த வரப்போகிற எட்டாவது நாளின் மீது எங்கள் கண்களை வைப்பீராக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்